இது எவரும் இவர் கொண்டு வந்ததை விட மிகச் சிறந்ததை கொண்டு வரமாட்டார் என்று நபி சல்வாஹம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு ஒன்பது இரண்டு துவின் பொருள் அல்லாகுமை புகழ்வதுடன் அவன் தூய்மையானவன் எனப் போற்றுகிறேன்